தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பண்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று 63 நாயன்மார்களில் முதல் நாயன்மாராக திகழ்பவர் திரு நீலகண்ட நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் திரு நீலகண்டர் சோழ நாட்டைச் சேர்ந்த சிதம்பரத்தில் குயவர் குலத்தில் தைமாதம் விசாக நட்சத்திரத்தில் உதித்தவர் ஆவார் இவர் சங்கம எனும் அடியார் வழிபாட்டை மேற்கொண்டு வந்ததினால் சிவபெருமானின் மீதும் சிவனடியார்கள் மீதும் பயபக்தியுடன் திகழ்ந்து வந்தார் அடியார்களை அவர் எப்பொழுதும் திரு என்று மணம்பூக்க தொழுது வந்ததினால் மக்கள் அவரை நே திரு என்று மதிப்புடன் அழைத்தனர் குயர்குல தொழிலான சட்டி பாணிகள் செய்து தனது மனைவிடன் அன்புடன் வாழ்ந்து வந்தார் அவர் ஒருநாள் விலைமகளுடன் கூடிவிட்டு திரும்பதி அறிந்தால் அவர் மனைவி நீங்கள் வணங்கும் திரு மீது ஆணை இனி நீங்கள் என்னை தொடடாது என ஆணையிட்டால் திரு தம் மனைவியை தொடமல் வெளி மட்டும் தம்பதியராய் வாழ்ந்து வந்தனர் இருவரும் இவற்றை அறிந்த சிவபெருமான் தனது பக்தனின் குறையை களைய எண்ணினார் சிவனிடையராக வடிவம் தாங்கி திரு நாடி வந்து தன்னிடம் இருந்த திருவோட்டை தந்து இதனை பத்திரமாக வைத்து சில கழித்து வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறி விடை பெற்றார் கழித்து சிவனடியா திரும்பி வந்து தான் கொடுத்த திருவோட்டை திரும்பி கேட்டார் தம் வீட்டில் இதுவரையில் இருந்த அந்த திருவோட்டை தற்போது காணாது திகைத்தார் திரு ஐயா சுவாமி தாங்கள் தந்த திருவொட்டை காணவில்லை அதனால் வேண்டுமானால் நான் புதிதாக ஒன்றை செய்து தருகிறேன் என சிரம்தாழ கூறினார் சிவனடியாரோ அதெல்லாம் வேண்டாம் என கோபத்தோடு திருவோடு காணாமல் போய்விட்டதென்று திருப்புலீஸ்வரம் குளத்தில் நீயும் உனது மனைவியும் சேர்ந்து முழுகி சத்தியம் செய்து கொடு என்றார் அவற்றுக்கு திரு நீலகண்டர் செய்வதறையாது ஒரு மூங்கில் குச்சியின் ஒரு புறத்தை தான் பிடித்து கொண்டு மறுமுனையே தனது மனைவி பிடிக்க செய்து அடியார் கூறியவரே குளத்தில் முழுக முயற்சித்தார் சிவனடியாரும் நீங்கள் இருவரும் ஒருவர் கையை மற்றொரு பிடித்துதான் முழுக வேண்டும் என்றார் இனி மறைப்பதற்கு ஏதுமில்லை என்றெண்ணி தன் மனைவியின் கைப்பற்றி மூழ்கினார் அப்படியே மூழ்கி எழுந்தபோது அவர்கள் புதிய ஊர்வம் மாறி இளமையான தம்பதராக எழுந்தறினர் சிவனடியார் மறைந்து ரிஷ்ப வாகனத்தில் சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி தந்தார் அன்று முதல் அவர் மக்களால் திரு நீலகண்ட நாயனார் என்று பக்தியுடன் அழைக்கப் பெற்றார் இதன் மூலம் தவறு செய்து வருந்தோமாயின் இறைவன் தம்மை மன்னித்து அர்பாளிப்பார் என்ற உண்மை விளங்கிறது அதனால் நாம் அனைவரும் சிவநாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் அவர்கள் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்